சுந்தரி ரத்திரி துக்கசாந்தையே தசானன பவனே தச மாசான் உவாசக வால்மீகி ராமாயணத்தில் சீதாதேவியனுடைய பெருமை சொல்லக்கூடிய ஒரு அழகான ஸ்லோகன் இது சீதையை ராவணன் பலாத்காரம் செய்து சிறைப்பிடித்தான் என்ன சிலர் நினைக்கலாம் ஆனால் பிள்ளை லோகாச்சாரிய மகாத்மா அது இல்லை என்று மறுக்கிறார் இத்தை ராவண பலாத்காரத்தாலே நிகழ்ந்தது என்று சொல்லுவார் பிராட்டியினுடைய சக்தியை பற்றி அறியாத அறிவிலிகள் ராவணன் பலாத்காரம் பண்ணி சீத்தையை தூக்கி முடியுமா சீதை மகாலட்சுமியுடைய அவதாரம் ஆகையாலே ராவணன் ஒரு புல்லுக்கு சமம் அவளை ராவணன் தூக்கி செல்ல முடியாது இது முதல் கருத்து அது லக்ஷ்மியனுடைய அவதாரம்னு வச்சிருந்தன சுவாமி வெறுமா சீதைய மனுஷ பெண்ணுன்னு பாருங்க அப்ப ராவணன் தூக்கி போயிருக்கலாம் இல்லையாண்ணா பெருன்பதொன்னும் இரும்பொறை என்பதொன்னும் கற்பெனும் பெயரதொன்னும் களிநடம்புரிய கண்டேன் நல்ல குடிப்பிறப்பு பொறுமை கற்பு இந்த மூன்றும் சீதையினுடைய உருவம் இந்த மூன்றும் இருந்தால் எப்பேற்பட்ட ராவணனும் ஒரு பெண்ணை தீண்டுவதே முடியாது அப்ப சீதையை ராவணன் பலகாலம் பண்ணலையா தூக்கிண்டு சீதை வலிய சிறை புகுந்தாள் சீத்தானா ராவணனையும் தூக்கி கொண்டு போய் சீத்தை சிறை புகுந்தாள் புதுக்கதையாக உள்ளதே சீத்த போய் ராவணனை போயிருப்பலான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு கதை தெரியும் கஜேந்திரம் யானை தன்னை ரட்சிக்க வேணும்னு பெருமானை நோக்கி கூப்பிட்டது நாராயணா ஓ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் நாரிடர நீக்காய் எனவு கொண்டு தீராத சீத்தத்தால் சென்னிரண்டு கூறாக என்று திருமங்கி ரொம்ப ஆச்சரியமா சிறிய தருண்கிறந்திரே பாடுகிறார் நாராயணா ஓ மணிவண்ணா நாகனையாய் என்ன துதிக்கையை தூக்கி யானை அலடித்து பெருமான் ரொம்ப வேகமா கருடன் பேர்ல ஆரோக்கணித்தார் ஒன்னு தயாராகவே இருக்கலே போ போ அப்படின்னு குரலிட்டார் கருடன் வேகமா வரார் கருடனுடைய வேகம் பகவானுக்கு போரல அவர் மனசோ அது போராடிக்கிற கொலத்தங்கரைக்குப் படுத்து மீனமர் கொய்கை நான்மரர் கொய்வான் வேட்கையினோடு சென்னடிந்த காணமறுபழம் கையெடுத்துல அதன் திருமங்கி ஆழ்வாருடைய ஆசிரியமான திருவல்லிக்கேணி பார்த்தாரதி பெருமாளுடைய ஆஸ்தானம் அந்த நின்ன பெருமாளாக பார்த்தசாரதி சேவசாதிக்கிறார் அமர்ந்த பெருமாளாக தெளிசிங்க பெருமாள் நரசிம்ம பெருமாள் சேவசாதிக்கிறார் சயனத்து கொண்டிருக்கும் பெருமாளாய் படுத்த திருக்கோலத்திலே மன்னாதன்னை ஆளுடையப்பன் ரங்கநாத பெருமாள் சேவசாதிக்கிறார் நடந்த திருக்கோலத்தில் ராமபிரானே சேவை சாதிக்கிறார் பறந்து கொண்டு வருகிற திருக்கோலத்தில் கஜேந்திர வரதனாக பெருமாள் உள்ளார் அப்ப நமக்கு ஒரே இடத்துல எல்லாரையும் சேவிக்கணும் சார் நின்ன பெருமாளும் சேவிக்கணும் அமர்ந்த பெருமானையும் சேவிக்கணும் சைனிச்ச பெருமாளையும் சேவிக்கணும் நடக்கிற பெருமாளையும் சேவிக்கணும் பறக்கிற பெருமாளையும் சேவிக்கணும்னா அந்த இடம் தான் திருவல்லிக்கிணில சேவிச்சுக்கலாம் கொஞ்சம் தள்ளி போலாம் பரவாயில்ல நீங்க போயிருக்கு திருநீர்மலை வைத்துக்கொண்டு அதை விட வேகமாக பறந்து வந்து மடுக்கரைக்கு குதித்தார் அப்ப கருடன் பெருமாளை தூக்கி வரல கருடனை சேர்த்து பெருமாள் தூக்கிட்டு போனார் அதே போல சீதையை ராவணன் தூக்கி செல்லவில்லை வணனையும் சேர்த்து சீத்தை தான் தூக்கி சென்றிருக்கிறார் எதற்காக வலிய சிறை புகுந்தால் வேணும்னு தான் சிறைச்சாலைக்குள்ள போயிருக்க ஒரு சிறைக்குள் சென்றாத்தான் சிறையிலே ஆப்பட்டுக் கொண்டிருக்கிற மத்த பேருடைய வெட்டிவிட முடியும் ராவணன் தேவர்களை எல்லாம் ஜெயித்து தேவர்களுடைய பெண்பிர்கள் மனைவிகள் அவர்களை சிறைப்பிடித்து லங்கையில் வச்சு உள்ளான் ஒருத்தர் சிறைக்குள் ஆப்பட்டுக்காரன்னு நாம போய் விடுவிக்கிறோம் கணக்குக்குள்ள ஒருத்தர் உருந்துட்டார்னா ஆழம் குறைச்சலா இருந்ததுன்னா தேவஸ்ரீகளுடைய வெட்டிவிடுவதற்காக நாமும் அந்த புகுவோம் சிறையிருந்தவளே தம் செல்லுவார்கள் ராமாயணம் முழுக்க என்ன பெருமை சொல்லித்தான் சிறையிருந்த சீதாதேவியனுடைய வைபவம் சொல்லுகிறது சீதை சிறைக்குள் புகுந்தாள் எழுநூறு ராட்சசிகள் தினப்படி அவளை பயமுறுத்துவா அடிப்பா துன்புறுத்துவா ராவணனுடைய போதும் ராமங்கிட்டே போக வேண்டாம் ஹனுமான் வந்தாரோ இல்லையோ ஹனுமன்ல இந்த எழுநூறு பேர் என்ன என்ன பாடுபடுத்தா தெரியுமா ஒரே வார்த்தை போதும் பிராணம் போயிருக்கும் ஆனா அப்படி சீத்தை செய்தாலா தன்னிடத்தில் இவ்வளவு அபச்சாரப்பட்ட இத்தனை குற்றம் புரிந்த விரோதியை ஆட்களான ராட்சசிகள் எழுநூறு பேர் அந்த எழுநூறு பேரிடத்திலையும் சீத்தை என்ன தெரியுமா காட்டினார் அவர்களையும் காப்பாற்றி விட்டாள் அவர்களை கொல்லாமல் இருந்தது ஆச்சரியம் அல்ல அவர்களிடத்துல நடவடிக்கை எடுக்காமல் இருந்தது ஆச்சரியம் அல்ல அவர்களை கொல்ல நேரிடும் போது கொலை உண்ணாமல் காப்பாற்றி விட்டால் சீட்டை விலைந்து தெரிஞ்சுக்க வேண்டியது தான நமக்கு விரோதியாக பகைவனாக இருந்தாலும் அவனை காத்தே தீர வேண்டும் அதுவும் பகைவனை காப்பதுங்கிறத தராசனுடைய ஒரு தட்டுல வச்சுருங்க இன்னொரு தட்டுல இன்னொரு மூணு வச்சுருங்க அப்பதான் இந்த பெருமை உங்களுக்கு புரியும் நம்முடைய பகைவர்களையே காக்க வேண்டும் உயிரை கொடுத்தாவது காக்க வேண்டும் நீ என்ன பண்ற பார்த்தியா இங்க எந்த பகைவனுக்கு நாட்டை கொடுக்க சொல்லல ஓம் உயிரையும் கொடுக்க சொல்லல உன் தம்பி பிள்ளைகளுக்கு உரிமையுள்ள அவர்கள் பங்கை பிரித்து கொடுக்க சொல்லுகிறார்கள் ஆனா நீ என்ன பண்ற ஓம் பங்கு விட அவர்கள் பங்கையும் பிரித்து கொள்ளுவாய் எடுத்துக் கொள்வாய் மேலும் தம்பி பிள்ளைகளை கொல்றதுக்கு லாட்சா கிரகத்தில் அரக்கு மாளிகையில் வைத்து கொல்ல பார்த்தான் விஷம் கொடுத்து கொல்ல பார்த்தான் நதியில் தள்ளி கொல்ல பார்த்தான் என்ன சொல்றது நம்ம பகைவனா கூட காப்பாற்றணும் இருக்கு ஆனா நீ என்ன பண்ற உன் தம்பு பிள்ளையா இருந்தா கூட கொள்ளுடணும்னு பாக்குற உன் தம்பியினுடைய மனவாட்டி உன் தம்பியினுடைய மணாட்டு பெண் திரௌபதி அவள் ராஜசபையில் அவமரியாதைக்கு உட்பட்ட போது பார்த்து கொண்டு சும்மா தானே இருந்தாய் இதெல்லாம் ஒன்னும் வெறும விட்டுட போறது இல்லையே இப்ப சொல்றீங்களோ விரோதியை கூட காப்பாற்றித்தான் தீர வேண்டும் அது ஒரு பக்கம் அது எதை காட்டுன்னு சிறந்தது நம்ம லோகத்தில் இது இது சிறந்தது சிறந்ததுன்னு நினைச்சு நினைக்க முடியும் அது எல்லாத்த விட விரோதியை காப்பாத்துறதுதான் சிறந்ததுங்கிறார் என்ன சாமி இதெல்லாம் நடக்கிற காரியமா தெரியல கதைக்கு உதவ போறதா கொஞ்சம் இந்த காலத்தில் தகுந்தா போல சொல்லுங்கன்னா செய்யுங்கோ கடைசி பட்ச நண்பர்களையான காப்பாத்தணும் இப்ப நாம பேசினுக்கிறது விரோதியை காப்பாத்தணுங்கிறத பத்தி பகைவனை காப்பாற்றுவது அது ராமன் காலத்தோட போட்டுமோ கண்ணன் காலத்தோட போட்டுமோ நம்ம காலத்துக்கு என்ன பண்ணலாம் கடைசி பட்சம் நண்பர்களை கைவிட மாட்டோம் அவர்களை காப்பாற்றுவோம் ஏன்னா எவ்வளவு செல்ஃப் சென்ட்ரிகா போயிட்டோம்னா நம்மள ஜாக்கிரதையா இருந்தா சரி நண்பனா இருந்தா கூட ஊட்டுடும் அந்த அளவுக்கு நாம இன்னைக்கு போய்ட்டோம் விரோதியாக இருந்தாலும் விடாதே இது பண்டைய நாட்களுடைய வாக்கு நண்பனா இருந்தாலாவது புடிச்சிக்கோ அவனையாவது காப்பாற்றிக்கோ அந்த அளவுக்கு நாம டைல்யூட் பண்ணிக்க வேண்டிதான் டைல்யூட் பண்றதுக்கு எனக்கு ஒண்ணு அதிகாரம் கிடையாது இருந்தாலும் கேள்விக்கு பதிலுங்கிறதுக்காக உண்மை விதர் சொல்லியிருக்கிறது தான் நம்ம பகைவனாக இருந்தாலும் அவனை காத்து தீர வேண்டும் வரப்பிரதானம் ராஜ்ய ஜென்மச்ச பாரத சத்ரோஷ மோக்ஷணம் திருஷராது இந்த மூன்றும் சராசி தட்டின் ஒரு பக்கம் உன்னையே ஒண்ணு சத்ருவை காப்பாற்றுவது நம்முடைய விரோதி பகைவனை கூட காப்பாற்றுவது அது தட்டோட இன்னொரு பக்கம் இப்ப இந்த தட்டுல இருக்கிற வரப்பிரதானம் இடத்திலிருந்து வரம் பெறுதல் என்னென்ன கிரண் கசிவு வரம் கேட்டான் சாகா வரம் ராவணன் வரம் கேட்டான் சாகா வரம் துருவன் வரம் கேட்டான் பெருமாளையை சேவிக்கணும் பிரஹ்லாதன் வரம் கேட்டான் உங்ககிட்ட பக்தி வனும் என்ன வரம் அந்த வரம் பெறுவதுன்றது எவ்வளவு பெரிய காரியம் மேலும் வரம் கிடைச்சோம்னா அது அது அப்படியே கிடைச்சுட்டா போலே அது ஏதோ ஒரு புதை பொருள் கிடைச்சா போலே ஒரு நியத்தமான கர்மா அது அப்ப வரத்தை பெறுவது சால சிறந்தது மிக மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியது அதை விட அடுத்து சொல்றார் ராஜ்ய புத்திர ஜென்ம ராஜ்ய ஒருத்தனுக்கு ராஜ்யமே கிடைச்சது இழந்த ராஜ்யம் திரும்ப கிடைச்சாலும் சரி அல்லது புதுசாகவே ராஜ்யம் கிடைத்தாலும் சரி அது எவ்வளவு வசதி அப்ப முதல்ல சொன்னார் வரப்பிரதானம் வரம் பெறுதல் இரண்டாவது அரசு பெறுதல் மூணாவது சமயம் வரம் கிடைச்சிரும் அரசும் கிடைச்சிரும் பிள்ளை பேர் வேண்டாமா பிள்ளையோ பொண்ணோ பிறக்கலன்னா ராஜ்யம் கிடைச்சி என்ன பண்றது வரத்தை வச்சுன்னு என்ன பண்றது அப்ப குழந்தை பேர் வேண்டும் மக்கள் வேண்டும் அது மூணாவது எவ்வளவு வசதி அது இருந்துட்டா அத்தனையுமே விட்டுடுவாள் இல்லையோ இப்போ விதன் என்ன சொல்றார் அதையும் காட்டிலும் பகைவனை காப்பாற்றுவதுதான் உயர்ந்தது அப்ப மூன்று விஷயம் வரம்பெறுதல் ராஜ்யம் அடைதல் மக்கள் பேரடைதல் இந்த மூன்று தராசின் ஒரு தட்டில் வச்சுக்கோ இதை காட்டிலும் உயர்ந்தது பகைவர்களை காத்து கொடுத்தல் பிராணான் பரித்தெஜ்ஜ அருகி ரக்ஷித்தவ்யா இந்த விஷயத்தில் எப்படி எழுதி வச்சிருக்காங்கன்னா பிராணான் பரித்தெஜ்ய பிராணன விட்டாவது உயரவிட்டாவது சத்ருவை காப்பாற்றணும் காப்பாற்ற வேண்டும் ராமன் இதுக்கு எப்படி பொருள் கூறுவார்கள் ஆனா ராமன் அப்படி ஒத்துக்க மாட்டாரா பிராணனை உயிரை விட்டே சத்ருவை காப்பாற்ற வேண்டும் உயிரை விட்டாவது சொன்னா அப்ப காப்பாற்றுறது இரண்டாம் பட்சம் ஆனா ராமன் சொல்றது உயரவிட்டே சத்ருவை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னா உயிருங்கிறது துச்சம் சத்ருவை காப்பாற்று சமமானது சத்ருவை என் காப்பாற்ற வேண்டும் அதுவும் உயிரவிட்டையே காப்பாற்ற வேண்டும் பிராணான் பறித்தெஞ்சு அருகே ரஷ் இந்த விஷயத்தை எங்கு யார் வெளிப்படுத்தினார்கள் ராமனும் வெளிப்படுத்தினார் காக்கையசுரனை காத்தார் விபீஷணனை காத்தார் ஒரு பிரபந்தாடைய திருக்குமாரர் ஸ்ரீபராசர்ட்டர் அந்த சுவாமி பாடிற்கல் ஸ்ரீரங்க நாச்சியா ஸ்ரீரங்கநாயகி தாயார் அவளை பற்றினி சீத்தையாக உன்னுடைய கணவன் ராமன் இருக்காரே உயர்ந்தவர் பொறுமை மிக்கவர் அனைவரையும் மன்னிச்சுடுவார் காப்பாற்றுவார் ஆனா அவர் கோட்டி ரொம்ப தாழ்ந்த கோட்டி உன் கோட்டி எவ்வளவு உயர்ந்த கோட்டி தெரியுமோ நான் என்ன பண்ணேன்னு சீட்டை கேட்கிறாள் அப்ப வராச்சர பட்டர் சொல்றார் ராமன் ஆரை காப்பாற்றினான் நீ யார காப்பாற்றினேன்னு பாப்போம் ராமன் காத்தது காலில் விழுந்த காக்காசுரனை காலில் விழுந்து துடித்த விபீஷணனை ஆனா தேவரீர் யாரை காப்பாற்று தெரியுமோ உங்ககிட்ட சரணம்னே சொல்லாத இராட்சசிகளை சரணாதி பண்ணாத என்னை காப்பாற்று அப்ப ஒன்பத்தட்டு வருஷம் போச்சு ராமன் தட்டு தாழ்ந்தே போயிட்டு ராட்சசிகளை பத்தி ஒரு முக்கியமான செய்தி சுந்தரகாண்டத்தில் வால்மீகி பகவான் தெரிவிக்கிறார் ரொம்ப ஆச்சரியமான ஹட்டம் கேள்விப்பட்டிருக்கு சீட்டைக்கு நல்லது சொன்ன ஒரே தோழி அங்க அவ தான் அவளும் ராட்சசி தான் ஆனா அவள் நல்லவள் நல்ல ராட்சசனும் உண்டு கெட்ட ராட்சசனும் உண்டு பொல்லாவரக்கனை கிள்ளிக்கடைந்தானே கீர்த்திமே பாடி போயின்னு திருப்பாவ பாசம் பொல்லாவரக்கன் எப்ப ஆண்டாள் சொல்லுகிறாளோ நல்லவரக்கன் இருந்தா தானே பொல்லாவரக்கன் பொல்லாத அரக்கன்னா கெட்ட அரக்கன் தீய அரக்கன் அப்ப நல்ல அரக்கன் இருந்தே விபீஷணன் விபீஷணன் நல்லவரக்கன் ராவணன் தீயவரக்கன் அதே போல திருஜட்டை நல்லவள் நல்ல அவ சொனம் பார்த்திருக்கான் ஏற்கனவே இந்த எழுநூறு பேரும் மித்தி ஈட்டி மனையில குத்தி குத்தி குத்தி சீத்தைய கட்டப்படுத்தி ஏற்பாளாம் ஒடுங்கி உட்காண்டிருக்கா ஒரே பயம் பக்கத்துல எங்க சுத்தி சுத்தி பார்த்தாலும் அபஷந்தம் பிரியஞ்சனம் அபஷ்யந்தம் பசந்தி ராட்சசம் தங்களுக்கு பிரியமான யாரும் கண்ண பண்ற ராட்சசிகள் கட்டுருக்கா அவ பயந்து ஒடுங்கி நம்மளை நாமளே தற்கொலை பண்ணி கொள்ளலாம் இந்த முடிவுக்கு சீட்டை உண்டுட்டா அப்பதான் திருஜேட்ட ஒரு நாள் காலங்க சாலை உட்காந்து நேற்று ராத்திரி நான் சொப்ரம் பார்த்தேன் ராட்சசிகளே யோசிப்பாருங்க சொப்ரத்துல நடந்தத சொல்றேன் அதில் ராவணனுக்கு மொட்டை அடிக்கப்பட்டிருந்தது உடம்பு முழுக்க எண்ணெய் பூசி இடுப்பில் துண்டு மட்டும்தான் இருந்தது கரும்புள்ளி சொம்புள்ளி குத்தி இருந்தான் கழுதை பேரிலே உட்கார்ந்திருந்தான் அவன் பல பேர் யமதூதர்கள் பிடிச்சு இழுத்து தெற்கு பட்டணமான யம பட்டணத்தை நோக்கி இழுத்து போவதை கண்டேன் முதல் செய்தி சொன்னான் அடுத்து சொல்ற ராஜாராமன் பேரில் அமர்ந்திருந்தான் அருகில் சீட்டை அமர்த்தி இருந்தான் உயர்ந்த கிரீட்டம் ரத்தனம் மாணிக்கம் பொதித்த கிரீட்டத்தை தரித்திருந்தான் அப்போது வடக்கு நோக்கி முனிவர்களெல்லாம் பெருமானை தோத்திரம் வடக்கு நோக்கி ஆனந்தமாக போவதை பார்த்தேன் ரெண்டு கதையும் யோசிப்பாருங்க ராட்சசிகளே அப்ப நம்ம அரசன் ராவணன் கெட்டே போறான் அவனோட சேர்ந்து நாமும் கெட்டு போறோம் ராமன் வந்து சீத்தையை சிறைமிட்டு செல்ல போகிறான் சொன்ன உடனே ராட்சசிகளுக்கு தான் நடுக்கம் என்ன ஆகும் போ இந்த ஆட்சி அந்த கையில பொழுத்துன்னா நம்ம பாடு ஆபத்தா போடுமோ இல்லையோ ஓ நமக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு அவர்கள்லாம் பயந்தா அப்ப திருஜட்டை தெரிவிக்கிறாள் அலமேஷா பரித்ராதும் ராட்சசோ மகதோ பயாது கவலை வேண்டாம் இந்த சீத்த மட்டும் அப்ப ஒரு நிமிஷம் நினைச்சாள்னா நம்ம அனைவரையும் காப்பாற்றி விடலாம் அந்த துர்தசேல சீதையை குத்திண்டே இருக்கா ஆனா இவன் சொல்ல வார்த்தை என்ன அலமேஷா பரித்திராத்தும் இந்த நிலையிலேருந்து நம்மள ஒருத்தர் காப்பாற்ற முடியும்னா சீத்தையால மட்டும்தான் அது முடியும் என்னவ சொன்ன உடனே ஓ நம்ம ராஜா ராமன் ஜெயிச்சுற போறானா நம்மள அரசியல் போட போறான் இந்த கட்டம் தீர்ந்து போறது இந்த கேள்விப்பட்டு தன் நாசன் ஜெயிக்க போகுதான் செய்தி உடனே சீத்தனுடைய முகம் சவப்பா மாறி கொடுத்தான் அவ்வளவு வெட்கத்தில் குளித்து போனாள் உடனே அவர் சொல்ற வாக்கியம் விஜயஹர்ஷிதா பர்தா ஜெயிக்க போறாங்கிறது கேள்விப்பட்டு ஸ்ரீமதி பாலா அந்த சிறு வயது படைத்தவளான சீத்தை வட்கத்தினாலே சிவந்து போனாள் மேலும் அவள் சொல்லுகிறார் அவோ சத்து எதி தத்தம் பவேயம் ஏ திரு ஜடையே நீ சொல்லுவது போல நடந்தால் இப்போது வாக்கு கொடுக்கிறேன் எந்த ராட்சசிகள் அனைவரையும் காப்பாற்றியே தீருவேன் அந்த துர்தர்ஷ குத்திண்டே இருக்கிறவாட காப்பாற்றுறேன் ஊற்றி அதை காப்பாத்துக்கலாம்னா கடைசியா ஹனுமான் வருகிறார் இந்த எழுநூறு பேரையும் எதற்காக எய்தவ நெருக்க அம்ப நொண்டு பிரயோஜனம் இல்லை என்ன வாதம் பவனாத்மஜனான ஹனுமானிடத்திலிருந்து ராக்கரசிகளை காப்பாற்றி கொடுத்தாலும் அப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன எல்லாத்த பகைவர்களை காப்பாற்றுவது சால சிறந்தது வரம் பெறு பேருட பகை காப்பாற்றுவது அவசியம் செய்வோம் இந்த விதூர நீதி உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் நைன் டபுள்